சோ ஒரு முட்டையில இருந்து பட்சி சிருஷ்டியாக உபனிஷத் சொல்வன் வேதம் சொல்றது அதுதான் யதா பொம் அங்கம் ததா அப்படின்னு சொல்றது தன் அங்கத்தை தானே ஹிம்ச பண்ணிப்பனா அப்போ பத்னிங்கிறது நம்முடைய அங்கமே தானே அதனால பத்னியை ஹிம்ச பண்ணக்கூடாதுன்னு பிராசங்கிகமாக ஒரு தர்மத்தை உபனிஷத்து சொல்றது அவள் நம்முடையவே சரீரமா இருக்கிறதுனாலையும் மேலும் அவள் இடத்துல புறக்க போற குழந்தை நம்முடையவே சரீரமா இருக்கிறதுனாலே நாம் அதை ஹிம்ச பண்ண முடியாது பா பாவயத்திரி ஏன்னா அவதானே சிருஷ்டி பண்றாரு भावितव्यापावित्रीव अव भावितव्याल सृष्टि आगुम का पात हम स्त्री गर्भंिबर्ति सोग्रेवरम जन्मनोग्रे अवयति तयत्कुमें जन्मनोग्रेदि भावती तयत जन्मनो आत्मानमे तद्भवय लोकाना सत्या एवं सतता हिम मे लोका पदसमे அப்போ அவளுடைய சரீரத்தில இருந்து வேற யார் வந்தா நே இவனேதான் இதுல வந்திருக்கான் போட்டோ மாதிரி தான் போட்டோ இல்ல ஏன் போட்டோன்னா அது நம்ம புள்ள ஆத்மாவை புத்திரனாம் ஆசி ஏன் புள்ளேனா நீயேதான் நீயேதான் வேற ஒரு சரீடா பேட்டதுனால இதை வச்சிருக்கா இதை வச்சு மாறடிங்கன்னா அதனால புதியதான ஒரு சிருஷ்டி நீயே பண்ணி நட்டேன் இப்படி பண்ணிவிட்டேன்னா எவ்வளவு நாளான அது வந்து இந்த குலம் உண்டான நாள் குலம் ஆம்னா அந்த அப்பா அந்த அப்பா அந்த அப்பா அந்த அப்பா அந்த அப்பா நாள் அந்த குலம் நாள் குலத்துல ஒரு சரீரத்துலன்னு ஒரு சரீரம் ஒரு சரீரத்துலன்னு ஒரு சரீரம் அப்போ மூலமான ஒரு அப்பாவினுடைய முகச்சாயதான் இப்ப இருக்கிற பிள்ளைக்கு இருக்கும் அது பிரம்மாவுக்கு தான் தெரியும் பிரம்மாவுக்குதானே தெரியும் அது அப்போ அதனுடைய அம்சமே அதனுடைய அம்சமே அதனுடைய அம்சமே அப்படிங்கறதுனால ஒரு பிரவாகம் வருது கங்கா பிரவாகம் எப்படி வருதோ அது போல ரத்தப்பிரவாகம் வருது அந்த ரத்த பிரவாகம் உலக சிருஷ்டியானதுலேருந்து வருது சரீரத்திலேயே சரீரத்திலேயே சரீரத்திலேயே அன்பழிக்கிறது அதுக்குதான் சந்ததி சந்தானம்னு சொன்னா தொடர்ச்சின்னு அர்த்தம் சந்தானம்னா தொடர்ச்சியா இருக்கிறதுனால சந்ததி சதாவிய லோகானாம் சந்தியா மனுஷத்தா இருக்கிறதுனால எல்லாத்தையும் விசாலமா பார்க்கும் इपड़ी ஏம் சந்தி மோக பதஸ் ட்வித்த இப்படி அந்தசந்தீலியே வந்திருக்கக்கூடிய இந்த சரீரம் இது ஜீவனக்குண்டாவது ரெண்டாவது ஜன்மக்கோஸ் ஆமா புத்தேபிய புண்ணேபிய பிரதிஜீயே அது ஆமா கிருதி த இயன்வெனர்ஜா திருத்த முடிச்சு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு புண்ணிய புண்ணியமான சமஸ்காரங்கள் அவனுக்கு பண்ணி விட்டேன் கடைசில இவன் இதர கிருத கிருத்திய கடமை முடிஞ்சிருத்தியதானே எத்தனை பிறந்தேனோ என் காரியங்கள்லாம் முடிஞ்சிருத்தியா ஏன் கிருதகிருத்திய வயோகதா வயசாய்த்து நான் நமக்கும் உபதிரவம் உபதிரவம் பிரீதி போயிட்டான் போயிட்டான் அ ஒரு ஜம் இதுபனிஷா ஏனா வேற இங்க போய் போறி போயிட்டான் போயிட்டான்னு என்ன போயிட்டான் போனா என்ன மோசம் என்ன மோசம் இங்க சாப்பிடல போயிட்டான் மெட்ராஸ்ல போய் சாப்பிட்டு போறான் போனா என்ன போட இல்ல ஆடுதான் அங்க போய் இருக்கா இல்லையா ஜம் இப்படி ஜவனுடைய கதா கதிய தெரிஞ்சுந்தா ஞானம் உண்டாகும் வைராகியத்துக்காக வேண்டியது இது வேற உபனிஷத்துல பஞ்சாக்னி வித்தியன்னு சொல்லப்படுது இந்த உபனிஷத்துல மூணு ஜென்மாவை சொல்லிது ஆக இது விசாரம் இது சாதாரணமா எல்லாருக்கும் உலகத்தை பார்த்தாலே புரியன்னா கூட ஏன் சாஸ்திரம் சாஸ்திர திருஷ்டியாலதான் வர வேண்டியிருக்கு அப்போ வாமதேவர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு கர்ப்பத்திலயே ஞானம் வந்துடும் அது மாதிரி எல்லாருக்குமே வராது ஏன் அப்படின்னா முப்பது நாற்பது வயசுக்கு மேல வேதாந்த சவணம் பண்ணலாமா அப்படின்னு ரிட்டையர்ட் லைஃப்ல வந்து உட்கார்ந்து கொண்டாவது கேட்கிறா அப்படிங்கும்பொழுதுதான் அந்த வேதாந்த ஞானம் வரப்போறது அதுவும் கேட்காம எவ்வளவு கோட்டி பேர்கள் போயிட்டார் அப்படி கேட்காம அந்த பாக்கியமே இல்லையா சவனாயாதி ஆத்மாங்கிற சொல்லே காதல விழுந்ததே கிடையாது அப்படியே எவ்வளவு கோடி ஜனங்கள் அப்பதானே ஞானம் துர்லபம் கோட்டி ஜென்மா எடுத்தாலும் கோடி பேர்களுக்கும் ஞானம் துர்லபம் அப்படிங்கிறது அப்பதானே தெரிகிறது கடைச்சி விட்ட நம்மளை பார்த்தா புரியாது நமக்கு லேசா போய் எடுத்து வரோம் கேட்டுன்னு இருக்கோம் அத நினைக்காதிங்க அப்ப துர்லபம்னு புரியாது பாக்யம் அது நம்முடைய பாக்யம் குரு கிருப்ப ஆனா கோட்டி பேர்களுக்கு அது கிடைக்கலையேங்கிறத பார்த்தாதான் இது எவ்வளவு துர்லபம்னு தெரியும் அப்போ அது எந்த வயசுல எந்த எப்போ சச்சங்கம் பிராப்தமானாலும் அவன் சச்சங்கம் கிரமேண இவனை கொண்டு வந்து ஞானோபதேசத்தை பண்ணும் அப்படிங்கறது கோட்டில யாருக்கோ ஒருத்தருக்கு பாக்ய விசேஷத்தினால அதுலயும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலதான் வேதாந்தவண புத்தியே வந்தது கேட்டான் அப்படிங்கறதும் கோட்டில யாரோ ஒருத்தர் ஆனா பிரகலாதன் ஞானியா பிறந்தான் பிறக்கும்போதே சில பேர் ஞானியாவே பிறக்கிறாளே அப்படின்னு கேட்டால் ஜாயமான கட்டாட்சம் மகான்களுடைய கட்டாட்சமோ பகவானுடைய கட்டாட்சமோ கர்ப்ப சீமானாக பிறப்பா அந்த கர்ப்ப சீமானாக பிறந்தத உபனிஷத்துகள் எல்லாம் வாமதேவரை தான் சொன்னது வாமதேவர் கர்ப்பத்திலேயே ஞானியா ஆயிட்டார் கர்ப்பத்திலேயே ஞானி ஆயிட்டதுனாலே கர்ப்பஸ்துதி பாகதத்திலையும் இருக்கு அவருக்கு கர்ப்பத்திலயே ஞானம் வந்துட்டதுனால ரிஷி ருபாட்சேன்னு பாகவதே அப்படின்னு தான் சொல்றது ஆனா மூல சபா தான் ரிஷிகேந்திர காரணம் என்ன ஞானம் வந்துட்டதுனால ஞானம் வந்துட்டவன் கர்ப்பத்திலயே ஞானம் வந்துட்டது ஆனா அப்போ அந்த ஜீவன் என்ன சொல்லும் ராமதேவன் சொல்றதாக ஒரு சூக்தம் இங்கே ருக்வேதத்துல அதனுடைய முதல் மந்திரமே உபனிஷத்துல எடுத்து சூச்சனை பண்றது நீ வேணுமானா சூக்தம் பூரா ருக்வேதத்துல பாத்துப்பான் அதுல முதல் மந்திரம் சன் அன்ப அவே சூர ஆயசீரட்சி தயோ வாமேவா அப்பல் அது ரிக் வாமதேவர் சொல்ற சூக்தத்தினுடைய முதல் மந்திரம் இது கர்ப்பேணு சன் கர்ப்பத்துல இருக்கும் அந்த வாமதேவர் சொல்ற அன்வேஷாம் பார்த்தேன் அவேதமகம் தேவா ஜனிமானி விஸ்வா கர்ப்பத்துல கொண்டே இந்திரா எப்படி பிறந்தா அக்னி எப்படி பிறந்தான் யமன் எப்படி புறந்தா அப்படிங்கறதெல்லாம் கர்ப்பத்திலயே நான் எப்படி பிறக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சு கர்ப்பத்துல இருக்கும் பொழுது எல்லாரும் பிறந்தவா அதான் தேவதைகள் எல்லாம் கூட இஸ்வே தேவர்கள் சமஸ்தேவதைய ஜனிமானி ஜன்மங்களையும் அதனால உரா உடைய தோஷம் இதெல்லாத்தையும் நான் ஊடுருவி பார்த்தேன் அப்ப நானும் பிறக்கணும் நானும் கர்ப்பத்துல இருக்கிறவங்க என்ன போலதான் எல்லாருமே கர்ப்பத்துல இருந்தவா தேவதைகள் உள்பட பிதிர்கள் எச்சர்கள் கிந்தரர்கள் ஜெகத்துல பசுபட்சிகள் உள்பட எல்லாம் கர்ப்பத்திலும் வெளியில வந்தது நானும் கர்ப்பத்தில் இருக்கே அப்படிங்கிற ஞானும் கர்ப்பத்திலேயே எனக்கு வந்துடுச்சு அப்போ நாள் ஆயசீரட்ச சுத்தீவிர எப்படி இருக்கு நாள் கோட்டி கணக்கான சரீரங்கள் கோட்டி கணக்கான கர்ப்பம் அத வந்து எப்பொழுது பகுத ஜனத்தை சொல்லும் அது ஒவ்வொன்னு நான் என்னைக்கு மாடும் எனக்கு இந்த ஜென்மா போச்சு அந்த ஜென்மா போச்சு யானை யோனில இருந்தேன் அப்புறம் கஜ யோனிலே இருந்து சிம்ம யோனில அப்புறம் எருகுமாட்டி யோனில இருந்தேன் அப்புறம் மனுஷ யோனில இருந்தேன் என்று இப்படியே போகின்றதுன்னா சத்தம் இது கொஞ்சம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு இதை ஒட்டச்சென்று வெளியில வர முடியாது வந்தாலும் வேற ஒரு கோட்ட தயாரா இருக்கு அதனால இது விமோசனை என்ன இருக்கு சத்தம் ஆயசீர்ச வந்துடணும் அப்படின்னாலும் வேகமாக புறப்படுமோ அதுபோல இதை கிழிச்சிண்டு நான் வெளியில வந்துடணும் அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்துடணும்னு அந்த ஜீவன் நினைக்கிறான்னு ஒரு அர்த்தம் இங்கே தேவதைகளுடைய கர்ப்பம் லோகத்தில் உள்ள சமஸ்தீவ கோச்சிகளுடைய கர்ப்பத்தையும் ஊடுருவி பார்க்கிறேன் சொல்லிவிட்டதுனால இனிமேல் சர்வ கர்ப்பத்தில இருந்தே என்ன விடுவிச்சுக்கணும் ஒவ்வொன்னு இரும்பு கோட்ட போல இருக்கு மாட்டிய கூடாது இனிமேல் கர்ப்பத்துக்கே வரக்கூடாது இதான் கடைசி ஜென்மம் அடுத்த ஜென்மம் கிடையாது அப்படின்னு நான் பண்ணி விடலாம் இதான் கடைசி ஜென்மம் இதுதான் அனு அனுமதிக்கிறது அப்படியே கதா நோச்சி இதிலே இருந்து நான் என்ன விடுவிச்சுக்கணும் தேசியவரே ஜானா அசிங் விண்மூத்த கூப பதித ஒரு சரீரமும் ஒரு சரீரமும் சேர்ந்து ஒரு சரீரம் உற்பத்தி இந்த ஒரு சரீரமும் அது மூத்த குயி அதுல போய் கணையன்னு ஆனாதான் நீ வெளியில வர முடியும் பாதில ஆயிட்டேனா அபார்ஷனா ஆயிடுவே அதனால எண்ணிண்டு எப்ப ஆச்சும் ஞானம் உண்டாயிடு ஞானம் உண்டாகாமே சகல கோட்டி ஜீவனம் ஏனாபி புண்ணிய விசேஷ மகத்கட்டாட்சேன பகவத்கட்டாட்சேன பிரகலாத பிரகலாதனுக்கு உண்டானது போலே பரீட்சத்துக்கு உண்டானது போலே எல்லாருக்கும் முதல்ல வாமதேவருக்கு உண்டானது போலே கர்ப்ப சீமானா கர்ப்பத்திலேயே ஞானம் வந்துடும் ஞானம் வரலனா அது இப்படியே கிடக்கும் ஐயோ இனிமேல் இந்த கர்ப்பத்துக்கு நான் வரமாட்டேன் ஏன் வந்தேன் அப்படின்னா ஏன் வந்தேனா அனுபசாதித விஷ்ணு பாதகாக பூர்வ ஜென்மாவில நான் ஹரிபக்தி பண்ணியிருந்தானா இப்ப வந்திருக்க மாட்டேன் பூர்வ ஜென்மாவில நான் விஷ்ணு பக்தி பண்ணத்துக்கு தண்டனை இனிமேல் பண்ணி விடியா இனிமேல் பண்ணிடுவியா பொறந்ததும் பண்ணிவிடுவேங்கிறதுக்கு நான் பொறுப்பாளி இல்லையா ஏன் நாய் வயித்துல பிறப்பேனும் கழுத வயத்துல பொறப்பேனும் இல்ல கழுத மாதிரி நாய் மாதிரி இருக்கிற அம்மா வயத்துல பொறப்பேனும் யுக்தியா கையா மகதனு கிரக மந்தரேன என் யுக்தி இல்லையே நான் பொறக்கிற அவர் இருந்தா அம்பி வாடான்னு ஆறு மாச பஜனைக்கு ஆயிஷம் போடுவார் பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஆசைப்பட்டுன்னு நான் போயிட்டு கடைசியில கிருஷ்ணாராமா கோவிந்தா ஹரின்னு ரெண்டு நாமாவளி எனக்கு வர இந்த நாமாவளி வந்து விட்டனால கோவிந்தபுரத்துல வர பஜனைக்கு வந்து விட்டவங்க அண்ணாவை உடனே உபன்யாசம் கேட்கலாமேன்னு போக அப்புறம் உபனிஷத்து கேட்கலாம்ங்கிற உரையிலும் கையை பிடிச்ச ஆழிச்சுட்டே போயிட்டார் கடைசி காடைசில என்ன பத்தி என்ன ஆறுதி மாசம் பொங்கலுக்கு ஆசிட்டு இருந்தவன் யுக்தியா அகையா மகத அனுகிரகம் மகான்களுடைய அனுகிரகத்தினால உத்தரோத்திரம் மேல போய் போவே தவிர என் யுக்தியில ஒண்ணு இல்லையே என் யுக்தியால் சொல்றது இந்த தேவகூதி சம்வாதத்தில கடைசியில உள்ள ஸ்தோத்திரம் அது வாமதேவருடைய இந்த சூக்தத்தை தான் அனுசரிக்கிறது அது என்னுடைய யுக்தி இல்லை சேனோ வேகத்துக்காக சேனத்தை எடுத்துட்டார் பொதுவாக எப்படி அப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு பட்சி உட்காண்டிருந்த அந்த பட்சி ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பட்சி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குன்னு அவ கவனிக்கல உங்களுக்கு எங்கேயோ கிளம்பி போய் ஆகணும் போய் ஆனதும் பட்டுன்னு கதை பூட்டிண்டா போயிட்டான் போயிட்டா இதுக்கு பறக்கிறது சபாவம் இது பறக்கிறது சவாவமாக அது பறக்கிறது செவத்தில் அடிபடுறது கீழே விழர் பறக்கிறது செவில அடிபடுறது கீழே விழர் பறக்கிறது செவில் செவில அடிபடுறது கீழே விடர் இப்படி பறந்து பறக்க முடியலையே அப்படியே அடைஞ்சு கிடக்கும் போது ஒரு நாள் ஆச்சு அப்படியே சோர்ந்து உட்காந்து அந்த அம்மா வந்துட்டா அம்மா வந்து கதவை திறந்தாலயோ பட்டு கிளம்பி வேகாசத்துல போய் நிற்கிற அதுபோல சேனகா ஏனோ ஜவசா நிரதி அவிதி அது எப்படி வேகமாக நிரதி எமத்தி நிர்கவனம் பண்ணுவோம் அது போலே அப்படி ஒரு மனுஷன் சம்சாரத்தில் அகப்பட்டுண்டு அவன் வெளியேறணும்னு பாக்குறான் முடியாததுனால ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு ஆசையினாலையும் ஒவ்வொரு சங்கல்பத்தினாலையும் பறந்து பறந்து விழறான் எல்லாத்தையும் ஏமாற்றம் தான் அததுக்காக முயற்சிக்கிறான் அடிபட்டு கீழே விழறான் இதுக்கு அக முயற்சிக்கிறான் பலன்ல அடிச்சு விழுறான் இப்படியே அந்த லாபங்களுக்கு பட்டு கடைசியிலே சிறகு இருந்த படிவ பறவை மாதிரி இப்படி உட்காந்துருக்கும் பொழுது எங்க போறோம் எல்லாம் பண்ணியாச்சு எல்லாத்துலயும் ஏமாற்றம் தான் குருநாதர் வந்து அந்த கதவை திறந்து விட்டா தறந்து விட்டத வாயின்னு மகாகாசமான பரபிரம்மத்துல போய் லயமா